ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அமாசோமவாரவிரதம் என்கிற ஒரு முக்கியமான விரதத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் சமுத்திர தீரத்திற்கு வந்து சேர்ந்த சிவசாமி குணவத்தின்னு தன் சகோதரியோடு கூட எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டி சிம்ஹல தேசத்திற்கு போகிறதுன்னு யோஜனை பண்ணிட்டு அந்த நெக்ரோத விரக்ஷம்னு சொல்லக்கூடியதான ஆலமரத்தடியில் உட்கார்ந்து யோஜனை பண்ணிட்டு அப்படியே இருக்கிற பொழுது ரெண்டு பேருக்கும் பசி வந்துடுத்து பசி அவர்களுக்கு பெருசாக தெரியல ஏன்னா முதல்ல இந்த சோமாங்கிறவளை பார்த்து இந்த வைதவிய தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கா அந்த சமயத்தில் சததரிச சுவிஸ்தீர்ணம் நெக்ரோத த்ருமமந்திக்கே தத் கோட்டரே சுகாசீனாக அந்த ஆலமரத்தில் மேலே ஒரு பொந்து இருக்குது அந்த பொந்துல கழுகுனுடைய குட்டிகள் உட்கார்ந்துருக்கு பொந்துல தற்பாதத்தலே ஸ்தித்வா தாபியம் நீ தந்து தத்தினம் ஷாபகானாம் கிருத்தே கிருத்ரஹா கிரகித்வா சிசுபோஜனம் அப்படி குட்டிகள் சின்ன சின்ன குட்டிகள் அந்த பொந்திலிருந்து எட்டி எட்டி பார்க்கறது கீழே இவர்கள் இரண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறது அந்த சமயத்தில் கழுகு வாய் நிறைய பூச்சிகள் மாம்சங்களை எடுத்துன்னு வந்து பிராதாது இன்ன ஷாபகா கிருத்ராது போஜனம் ஜகுருகுர்ப்ருஷம் பாலகான் கிருத்ரஹா சிந்தா குலித அந்த எடுத்துன்னு வந்த அந்த பூச்சிகளை குட்டிகளுக்கு கொடுக்கறது வழக்கமாக கழுகு வாயனிறைய எடுத்துன்னு வந்த உடனே குட்டிகள் தானாக வாயிலிருந்து பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்ற வழக்கம் ஆனால் அன்றைய தினத்தில் குட்டிகள் ஒரு சுறுசுறுப்பை இழந்து இருக்கிறத பார்த்தது பெரிய கழுகு தாயாரான கழுகு குட்டிகளுக்கு கொடுத்தாலும் குட்டிகள் விரும்பி சாப்பிடலை அதை பார்த்த உடனே இந்த கழுகு குட்டிகள்கிட்ட கேட்டது கதம் ந புஞ்சதே புத்திரா பவந்த க்ஷுஜிதா அபி உங்களுக்கெல்லாம் மிகவும் பசிக்கிறது இருந்தாலும் நான் எடுத்துன்னு வந்த ஆகாரத்தை சாப்பிடலை ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறது ஏதத் விர்சத்தலே தாத்த மாணவா விரதி அபுஞ்சோஸ்தோரத்திய கதம் அம்மா கீழபார் ரெண்டு பேர் சாப்பிடாமல் உட்கார்ந்துருக்கா அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது சாப்பிடல்ல பசிக்கிறதுன்னு அவர்கள் இருவரும் சாப்பிடாமல் இருக்கிற பொழுது எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணல அப்படின்னு குட்டிகள் சொல்கிறது ஏதிருத்வா சகுர்திரஸ்து கருணாபிருத சேத்தனஹா அப்படி குட்டிகளுடைய வார்த்தையை கேட்டவுடனே அந்த கழுகுக்கு இவர்கள் யார் அப்படின்னு கேட்கணும்னு தோனித்து தயோரந்திக்க ஆகத்திய வச்சனம் சமபாஷதா அப்படி மரத்திலிருந்து கீழே வந்து இவர்கள் அருகிலே வந்து உட்கார்ந்தது அந்த கழுகு ஜாத்தஸ்து யுவஜோ காமஹா வத்தவியோற்ற மமதுவிஜா கிரியதே சர்வதா விபிர போஜனம் கருத்துமருகசி நீங்கள் யார் என்கிருந்து வந்திருக்கேள் உங்களுக்கு பசிக்கிறதுன்னு பார்த்தாலே தெரியுது ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் இது இங்கே வந்து என்ன காரணத்துக்காக உட்கார்ந்திருக்கே பசியோடு உட்கார்ந்துருக்கே ஏதாவது சாப்பிட எடுத்துன்னு வரட்டுமான்னு கழுகு கேட்கிறது சிம்ஹலம் கந்து காமோகம் ஜலதேஹே பாரமத்தியவை சோமாகமனமிச்சாமி ஸ்வசுரு வைதவிய நாசனம் அப்போ இந்த சிவசுவாமி சொன்னார் நாங்கள் இருவரும் இந்த சமுத்திரத்தை தாண்டி சிம்ஹல தேசத்திற்கு போகணும்னு இங்கே வந்திருக்கோம் ஆனால் அக்கறையே தெரியல சமுத்திரத்தில் எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டி போகணும்னு தெரியல அந்த சிம்மல தேசத்தில் சோமானு ஒரு பெண் இருக்காள் அவளை போய் பார்த்து என் சகோதரியான இவளுக்கு வைத்தவ்ய தோஷம் இருக்குது அந்த சோமாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி இவருடைய கல்யாணத்துக்கு அரிசனு வந்தால் வைத்தவிய தோஷம் போகும்னு ஒரு மகான் சொல்லியிருக்கார் அதற்காக வந்திருக்கோம் சோமாவனுடைய வீட்டுக்கு போகிறது எங்களுடைய முக்கியமான காரியம் ஆனால் எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டறதுன்னு தெரியல யோஜனை பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கோம்னு சிவசாமி சொன்னார் வாமஹம் பிராபயிஷ்யாமி ஜலதேஹே பிராத்தரேவகி சோமாகிருக அபிபிரம்மன் தரிசயிஷ்யாமி சிம்மளே ஓ சோமாவத்துக்கு போகணுமா அப்படின்னு அந்த கழுகு கேட்டது உடனே சிவசாமிக்கு ஆச்சரியம் உனக்கு தெரியுமா சோமாவை நானா தெரியுமே சிம்மளத்துக்கு போயாச்சுன்னா சோமாவை தெரியாத வேலையே கிடையாது அவளுடைய வீடே எனக்கு தெரியும் ஏ நான் எழுச்சின்னு கவலைப்பட வேண்டாம் இப்போது இருட்ட போகிறது இன்னும் கொஞ்ச நாழியில் இருட்டி போயிடும் இங்கேயே தங்கிடுவோம் ராத்திரி இங்கேயே தங்கலாம் உங்களுக்கு இன்னும் பயம் கிடையாது இங்கேயே தங்கினால் காலம்பர சூரிய உதயமான உடனே நான் உங்களை அழிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு அந்த கழுகு சொல்லித்து ரெண்டு பேருக்கும் சமாதானமாக ஆச்சு ததோராத்திரியாம் எதீதாயாம் உதித்தே து திவாகரே பாரமுத்தாரி தவு தவு தூ கிருத்ரராஜேன வேகினா அப்படி ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கா ராத்திரிக்கு அதை ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துனுட்டா காலம்புற உதயமான உடனே அந்த கழுகு வந்தது நான் அழுச்சின்னு போகிறேன் வான்னு சமுத்திர தீரத்துக்கு கடற்கரைக்கு அழுச்சின்னு போயிட்டு நான் மேலே பறக்கிறேன் எனக்கு நேராக கீழே நீங்கள் நடந்து வந்தேன்னா சமுத்திரத்தில் ரொம்ப ஆழமில்லாத இடம் வழியாக நாம் அக்கறைக்கு போயிடலாம் நான் வழிகாட்டுறேன்னு சொல்லி அந்த கழுகு மேலே பறக்கிறது சிம்மளத்வீபம் ஆகத்தியா அந்த கழுகு பறக்கிற இடத்துக்கு தகுந்தா போல இவர்கள் இருவரும் சமுத்திரத்தை தாண்டார் அப்படி நீச்சல் அடிச்சுண்டே நீந்திண்டே சமுத்திரத்தை தாண்டி சிம்ஹல தேசத்தை அடைஞ்சா அங்கிருந்து மேற்கொண்டு கிளம்பி உள்ளே போய் அந்த சோமாவனுடைய வீட்டு மேலே போய் உட்கார்ந்தது அந்த கழுகு ததப்பிரத்யூஷ சமயே சம்ரிஜாங்கன மண்டலம் இதுதான் சோமாவனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காமிச்சுட்டு அந்த கழுகு குட்டியை பார்க்கறதுக்கு அங்கேருந்து பறந்து வந்துடுத்து இவர்கள் இருவரும் அந்த சோமாவனுடைய வீட்டை பார்த்தால் சுத்தமாக இருக்குது வீடு சின்ன வீடு வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டிருக்கு துணிகள் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கு ஏன்னா ரஜக ஜாதி துணி துவச்சி காயப்போட்டு வெ வெளுத்து கொடுக்குற ஜாதி துணி மூட்டை வச்சிருக்கு சின்ன வீடு நேராக உள்ளே போய் கதவை தட்டி நீதான் சோமாவான்னு கேட்டால் நல்லா இருக்காது யாரே என்னன்னு தெரியாது மேலும் இவருடைய கல்யாணத்துக்கு வரணும்னு சொன்னால் வருவாளோ வரமாட்டாளோ அப்படிங்கிறதுனாலே என்ன செய்யலாம்னு யோஜனை பண்ணி சிவசாமி என்ன பண்ணினார் அந்த சோமாவனுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே தங்கினா இரண்டு பேரும் அப்படி அங்கேயே தங்கி சோமாவை எப்படி நாம் போய் பார்க்கறது எப்படி அவளை கல்யாணத்துக்கு வரவழைக்கிறதுன்னு யோஜனை பண்ணி அவளுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது ஒரு வைத்தவிய தோஷம் போ போக்கக்கூடியதான சக்தி சோமாவிடத்தில் இருக்குன்னா அவளுக்கு என்ன வேணாம் நாம் செய்யலாம் என்ன செய்யலாம்னு ரெண்டு பேருமாக அங்கேயே பக்கத்திலேயே தங்கறதுக்கு ஒரு இடத்த தீர்மானம் பண்ணிட்டு அங்கேயே தங்கி யோஜனை பண்ணி நான் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்